ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு லண்டனில் ஆரம்பமாகிய ஐக்கிய நாடுகளின் முதலாவது பொது சபை கூட்டத்தில் 51 நாடுகள் பங்கு பெற்றன ஆயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்க தரைப்படையின் சிக்னல் கோர்ப்ஸ் நிறுவனம் முதல் தடவையாக வானொலி அலைகளை நிலாவில் தெரித்து பெறும் முயற்சியில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தாஸ்கண்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் பாகிஸ்தானில் ஒன்பது மாதங்கள் சிறையில் கழித்த பின்னர் புதிதாக உருவான வங்காள தேசத்திற்கு திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நூற்றி ஆண்டுகளின் பின்னர் வேட்டிக்கனும் ஐக்கிய அமெரிக்காவும் தூதரக உறவுகளை ஏற்படுத்தி கொண்டன இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஐந்து டபிள்யூஜே ஐம்பத்தி ஆறு என்ற எண் பெயரிட்ட குறுங்கோல் ஒன்று பூமிக்கு ஏறத்தாழ நாற்பத்தி இரண்டு அரிகில் கடந்து பரந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று லீனியர் விண்கலத்தினால் கண்டுபிடித்து அறிவிக்கப்பட்ட குறுங்கோள் இது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு டால்ஸ்டாய் ரஷ்ய எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே ஏசுதாஸ் இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லிண்டா லவ்லேஸ் அமெரிக்க நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கிருத்திக் ரோசன் இந்திய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு ஆனந்த பிள்ளை தமிழில் நாட்குறிப்பு எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜீன் லியோன் ஜேர்மி பிரெஞ்சு ஓவியர் மற்றும் சிற்பி